सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்தியாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே சலைய முனி சகசனமூருஷோத்தமசிரே நோ சவவன பிரருச்சராசோவோ நல தர் தர் திரு दुर्धरो था पराजिता, था पराजिता <coughs> दुर्धर शब्द के अर्थम पातकोट तुरश्य पढ़ न श्याधारणा ये प्रणिधादिषु विनिर्मुक्तत्वात् तथापी तैश्चि दुखे नियदरसहस्रेषु भावना तस्मा दुर्धर क्लेशोधिगतरस् अव्यक्तासक्तचेत अव्यक्ता हिगतिर्दुखम देहवद्दीरवाप्य भगवद्वचना दुर्धरहा शब्द भाष्यं पार्तकोटो मुड़च न शक्या धारणा பிரணிதானாதிஷுன்னு தியானம்னு பார்த்தோம் தியானம் முதலானவைகளில் அதாவது பகவான் வந்து வரையறைக்கு அன்லிமிட்டெட்னு அர்த்தம் சர்வ உபாதி விநிர்முக்துவாத் அவருக்கு ஒரு லொக்கேஷனோ பகவானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவமோ ஒன்றும் கிடையாது நிருபாதிகமாக இருக்கிறதுனால அவரை வந்து தியானத்தில் வந்து தரிக்க முடியாது இருந்தாலும் நம்ம தி திரசாதத்தைஷித் துக்கேன தாரியத்தை ஹ்தயே ஜன்மாந்தர சகசிரேஷு பாவனாயோகா தஸ்மார பகவான் நிறைய முயற்சி பண்ணும் உலக விஷயங்கள் எல்லாம் முற்றிலும் விட்டுட்டு அவரே கத்தினால் தான் வந்து உணர முடியும் இல்லாட்டி நம்மளை பகவானை ஒரு பக்கம் வச்சுட்டு உலக விஷயத்தையெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருந்தால் முடியாது ஆகவே நீ இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இல்லையா ஆக தியாகம் பண்ணுறதில் தாத்பரியத்தை சொல்கிறாரு ஆக எல்லாம் வந்து அர்த்தகாம தர்மங்களெல்லாம் தியாகம் பண்ணினாத்தான் பகவானை ஹிரதயத்தில் தரிக்கணும் ஹிரதயம் பகவான்னா என்ன பரம ஆனந்தம் ஆனந்தத்தை மனசில் எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னால் ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசை இல்லாமல் இருக்கணும்னா எந்த விஷயத்துலேயும் நமக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது ஒரு அட் ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்ராக்ஷன் அது இது ஈர்ப்பெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் அதில் வைராக்கியம் வரணுமே ஆக பகவான் நன்றாகவே வெளிப்படுவார் அவர் எங்கேயும் போகிறதில்லை வரதில்லை ஹிரதயத்தில் அவரை தரிக்கிறது கடினம் அப்படிங்கிறது விஷயம் இங்கே ஹிரதயத்தில் தரிக்கிறது கடினம்னால் என்ன அர்த்தம் நம்ம வைராக்கியத்தை அடையிறது கடினம் வைராக்கியத்தை அடையிறது கடினமாக இருக்கிறதுனால அவர் வந்து எப்பவும் நம்ம ஹிரதயத்தில் வெளிப்பட்டுண்டே இருக்கிறது ஆனந்த ரூபமாக இருக்கிற அந்த பகவான் வெளிப்பட்டுண்டே இருக்கிறதுங்கிறது கடினம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் அதுக்கு பகவத்கீதை வாக்கியத்தை மேற்கோள் காட்டினார் உடம்பில் ரொம்ப அபிமானம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கான் அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அவசேதாம் தேஷாம் க்ளேஷா அதிக தர இது எடுத்துகிட்டு இருக்கார் ஆச்சாரியர் தேஷாம்னா என்னர்த்தம் தேம் அர்த்த காமேஷு அசக்தானாம் அர்த்த காமேஷு சக்தானாம் தேஷாம்னா தர்மார்த்த காமேஷு சக்தானாம் தர்மார்த்த காமத்தில் மனசை வைத்திருக்கிறவர்களுக்கு விஷய சுக்கத்தில் மனசை வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட இந்த பிரம்ம வஸ்துவை புரிஞ்சிக்கிண்டு அதிலேயே மனசை வைக்கிறதுங்கிறது க்ளேஷா அதிக தரகா க்ளேஷகாங்கிறார் அதாவது லௌகிக்க வாழ்க்கையில் விஷய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஞான் வச்சுங்கோ அதாவது அதர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவன் தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவன் தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் முடியாது க்ளேஷா இந்த நிர்குண பிரம்ம ஜானங்கிறது அவனுக்கு க்ளேஷம் அவ்விய அவ்வியே ஆசக்த சேத்தசாம் தேஷாம் கிளேஷாக அதிக தராக தேஷாம்னா என்ன அர்த்தம்னா இதான் அவர்களுக்கு தேஷாம்னு சொன்னால் அவக்தத்தில் மனசை வைக்கணும்னு நினைக்கிற அவர்களுக்கு கிளேஷம் அதிக தரமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அனாயாசமாக பகவானை நினைக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு பூஜைக்கு போனால் சீக்கிரம் எப்போ திரும்பலாம் முடிஞ்சால் கிளம்புறதுக்கு தான் பார்க்குறானே தவிர சாயங்காலம் வரைக்கும் எப்படியே ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கலாம்னா இருக்கா தோணுமா பூஜை முடியும் எப்போ பொங்கல் கொடுப்பாங்க அதுதானே பார்க்கணும் பூஜை எப்போ முடியும்னு தான் நமக்கு தோன்றுறது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே பூஜையெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே இதுலையே மனசை வச்சு அதுவே அது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் இருந்தாலும் அதில் மனசு இருக்குது இப்போ நமக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும் பூஜையை சீக்கிரம் முடிச்சுட்டு மற்ற காரியத்தை பார்க்கணும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் வேறு அதை நோண்டின்னு உட்காந்துருக்கோம் சீக்கிரம் முடிஞ்சிது அப்படின்னு இப்போ விஷ்ணு பாஷ்யம் காலம்பரை ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ்னு வச்சுக்கூடேன் இடையில் ஒரு பத்து நிமிஷம் வேணால் கைகாலெலாம் அலமின்ட்டு வரத்துக்கு போகணும் மற்ற நேரமெல்லாம் எல்லாருக்கும் வந்து ஜூஸ் தான் கொடுப்போம் பானகந்தான் கொடுப்போம் அப்படி நேராக இருப்பால நீங்கள் வேணால் படிங்கோ சுவாமி வாரத்தில் வாரத்தில் ஒரு நாளைக்கே உட்காந்து ஒரு மணி நேரம் பெரிய விஷயமாக இருக்கிற போது என்ன இது வந்து இப்படியா என்ன முடியுமான் அதுக்கு தான் ஏன்னா மனசு அதில் ஒரு பக்கம் இருக்கிறவர்களுக்கு கஷ்டம்னு அர்த்தம் அதை விளக்கி சொல்கிறார் அவ்யக்தாசக்தசாம் தேசாம் க்ளேஷா அதிக தரகா இது சொல்லப்போனால் ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த சுலபங்கிறது தான் பக்குவம் இருந்தால் மெத்த சுலபம் பக்குவம் இல்லைன்னா கடினம் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் பக்குவம் இல்லைன்னா பக்குவம் இல்லாமல் வே சன்னியாசம் வாங்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம் வரைக்கும் பிரஸ்தானத்தனையும் வந்து எப்படி ஒரு மாதத்தில் முடிச்சாகணும்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும்னா கிளேஷாக அதிக தர கிளேஷாக அதிக தரம் ஒரே மாதத்துக்குள்ளே பிரஸ்தானத்திலேயே தான் பாராயணம் பண்ணி பாஷ்யத்தை பாராயணம் பண்ணி கொஞ்சம் அர்த்தத்தையும் பார்த்து விடணும் ஒரே மாதத்துக்குள்ளே பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப நேரம் ஆகாது நூற்றி முப்பத்தஞ்சி நான் நூற்றம்பது மணி நேரம் ஆக நேரத்தை ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பிடிச்சி பண்ணி ஆகணும் மாதிரி பண்ணணும்னா என்ன அதில் மனசு இருக்கணுமே இருக்க கிளேஷா அதிக தரகா ஒரு மணி நேரம் உட்காந்து எந்திரிக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கிற போது அதிக தரகா கிளேஷா நமக்கு அதில் வந்து ப அங்கே தான் தத் பிரசாதத்தகான்னு போட்டார் பகவான் ஆச்சாரியார் எழுதினார் ததாபி தத் பிரசாதத்தகா அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் அது மாதிரி இல்லையா ஜென்மாந்திர சகசிரேஷு பாவனாயோகாத் எத்தையோ ஜென்மாவில் இதையே நினச்சி ஏதோ ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்தான் பாயும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் வெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வின்று வீடுற்றேன்னு மாதிரி அவ்வளவு சுலபமில்லை ஆசிரமம் வாங்கிட்டால் கூட சந்நியாசம் வாங்கின்றால் கூட இந்த லைஃபுக்கே வந்தால் கூட டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரோவெர்டடாக இருக்கிறது இன்ட்ரோவர்டாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமில்லை அதாவது அகநோக்கி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறார் அதனால் அவ்வக்தா கத்தி தேகவத்பிஹி அவ்வக்தாஹி கத்திஹி துக்கம் அந்த பா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஆச்சாரால் அங்கே என்ன சொல்கிறாருன்னு நான் பார்க்கல ஞாபகம் இல்லை எனக்கு சங்கரபாஷ்யத்தில் அதில் பார்த்தா தெரியும் இந்த ஸ்லோகத்துக்கு அங்கே என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு கீதையில் ஆகா தேகவத்பிகி தேகவதிகின்னா சரீரத்தில் ரொம்ப அபிமானம் வச்சுன்னு இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் சரீரத்தில் ரொம்ப இன்ட் அர்த்தம் அவனுக்கு ஜீவபுத்தி ஜீவ புத்தியே ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் விஷய தேக புத்தி தேக விஷய புத்தி தேகத்துக்கு வேண்டிய விஷயத்தில் புத்தி போகிறதே தவிர தேகத்தை மறந்து மெய் மறந்துங்கிற அப்படி மெய் மறந்து தேகத்தை மறந்து அண்ட் அந்தர்முகமாக மெச்சூரிட்டி இல்லாததினால தேகபத்பி அவர்களை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சுத்த சைதன்யம் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்தியம் காரணம் நீ இல்லைன்னா தூங்கி போயிடுவான் தூங்கி போய்டுவோம் இல்லாட்டி விட்டா போகிறன்னு போயிடுவோம் அடுத்த கிளாஸுக்கு வரவே மாட்டான் தேகவத்தி அவ்வக்தா கதிகி துக்கம் அபாப்பியே தேகவத்தி தேக அபிமானவர்திகி இந்த சென்ஸ் பர்செப்ஷன் பியாண்ட் தாட்ஸ் அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே பிடிவிட மாட்டேங்குது அவ்வக்தா கதிகி துக்கம் அபாப்பியத்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறார் அதனால் ரொம்ப நாள் ஆகும் இதிலையே இருந்து பகவானோடய அனுகிரகத்தை வாங்கிட்டு வரணும் அதனால் துர்தரகா துர்தரகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த தத்துவத்தை பரமார்த்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் புரிஞ்சு அதில் நிஷ்டையில் இருக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறார் தேர் ஃபோர் என்னென்னா துர்தரா முடிஞ்சு போச்சு அது அடுத்தது அப்படி பகவானுடைய வாக்கியம் இருக்குங்கிறார் அப்புறம் அபராஜிதாக்க அர்த்தம் சொல்கிறார் நந்தராகதி தானவாதிரு பராஜிதீ அபராஜிதாராலையும் ஜெயிக்க முடியாதவர்னு அர்த்தம் யாராலையும் ஜெயிக்க முடியாதவர் ரெண்டு வகையான சத்ருக்களை சொல்கிறாருங்க ஒன்று பாக்யசத்ரு இதுவும் இங்கே ராட்சசார்கள் தானவாக தானவாகன்னா பகவான் வந்து நிறைய ராட்சஸர்களை கொன்றார்கள் அப்படிலாம் படிக்கிறோம் மகாவிஷ்ணு நிறைய ராட்சஸர்கள் எல்லாம் தப்பப்போ தர்மத்துக்காக துஷ்கிருதம் விநாசாய சாது நாம் பரித்ராணம் சாது பரித்ராணம் துஷ்கிருத விநாச இதை பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிற ஒரு தீயவர்களெல்லாம் அழிக்கிறார் இல்லையா ஆக பாஹ்யமாக இருக்கிற சத்ருக்களையும் அழிக்கிறவர் உள்ளுக்குள்ளேயும் ஒரு சத்ரு அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு ராகத்வேஷங்கள்லாம் கிடையாது ஆ ராகாதிபிஹி ஆந்தரைஹி ந பராஜித்தாக என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷம் என்னை வந்து ஜெயிச்சு கொடுத்து ராகத்வேஷங்கள் ஜெயித்து விட்டது நான் தோற்று விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பகவான் சொல்லுவாரா என்ன பண்ணுறதப்பா நானும் மாட்டின் விட்டேன் எனக்கும் ராகத்வேஷங்கள்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரன் அப்படி இருந்து அவரை பூஜை பண்ணுவோமா வேண்டுதல் வேண்டாமை இலான் அதனால் சொல்கிறார் பகவானுக்கு ராக புரிவாய் லைந்தவித்தான் ராகாதிபிகி ஆந்தரைஹி சத்ருபிகி ந பராஜித்தஹா ஒரு பொழுதும் அவராக உள்ளுக்கு அகச்சத்துருக்களாலோ புறச்சத்துருக்களாலோ வெல்ல முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து என்ன ஆயிடும்னா அப்பப்போ ராகத்வேஷப்படி போய்ட்டு பண்ணிவிட்டேன் தப்பும்போம் அதுக்கப்புறம் திரும்ப திருந்திக்கணும்னு நினைப்போம் பகவானுக்கு அப்படி கிடையாது ஆஹா அபராஜிதா ஆஹா அவருக்கு அகப்பகையும் இல்லை அகை அகை அகப்பகைவராலோ புறப்பகைவராலோ வெல்ல முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் வெல்ல முடியாதவர் உள்ளுக்குள்ளே ராகத்வேஷங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற பகை தான் அவனுக்கு பகை நமக்கு இருக்கிற ராகத்வேஷம் இன்னொருத்தனுக்கு நாம் பகையாக தெரிகிறதுங்கிறத விட நமக்கு பகை அது நம்ம ராகத்வேஷந்தான் நமக்கு சத்ருக்கள் நம்முடைய விருப்பு வெறுப்பு அதனால்தான் தாய்மான் சொன்னார் வேண்டா வெறுப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே அப்படின்னு பாடினார் ஓ புத்தியே மனசே அந்த ஞானத்திலே இரு ராகத்வேஷம் வேண்டாம் ராகத்வேஷம் இருந்தால் மறுபடியும் மறுபடியும் சரீரபிமானம் லோக்காபிமானம் விஷயாபிமானம் அப்புறம் வந்து மனசில் முழுக்க சஞ்சலம் அசாந்தி இத்தனையும் வந்துடும் ஆகையினால விருப்பும் வெறுப்பும் வேண்டாம் அந்த வில்லங்கத்தாலே ஜனனம் விளையும் அது வில்லங்கங்கிற பெரிய வில்லங்கம் பிடிச்ச ஆளுன்னு அந்த வில்லங்கத்தாலே ஜனனம் விளையும் அதனால் ஆண்டான் உரைத்தபடியே ஆண்டான் உரைத்தபடியேனா குருநாதர் சொன்னபடி சற்றும் அசையாது அறிவாகி அசையாது இருந்துகள் நெஞ்சே அவர் சொன்ன ஞானோபதேசத்தை வாங்கி மனசுக்குள்ளே ஆசையாமல் அமைதியாக இருப்பாயாக மனமே அப்படின்னு மனசுக்கு பார்த்து சொல்கிறார் ஓ மனமே ராகத்வேஷத்துக்கு மாட்டிக்காதே அது வந்து மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணமாயிடும் என்னுடைய பிற எனக்கு துன்பத்தை தர்றதுக்கு காரணமாயிடும் ஆகையினால் குருநாதர் சொன்ன ஞானத்துலேயே இருந்து பேசாமல் அமைதியாக உட்கார் அப்படின்னு தன்னோட மனதுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் அஹா ந பராஜிதா அபராஜிதா ஜிதான்னா என்ன அர்த்தம் வெற்றி பராஜித்தான் மற்றவனால் வெற்றி காணப்பட்டவன் சக பராஜிதா பராஜிதான்னா அவன் அவனை தோக்கடி சுட்டான் அப்படின்னு சொல்கிறது ந பராஜிதா அபராஜிதா வெற்றி காண முடியாதது அவரை வந்து ஜெயிக்க முடியாது பகவானை இது வந்து சத்ருக்களால் ஜெயிக்க முடியாதவர் அப்படி போட்டுக்கணும் சத்ருக்களால் ஜெயிக்க முடியாதவர் சத்ருக்களை இவர் ஜெயிச்சுடுவார் மற்றவ சத்ருக்களெல்லாம் பராஜித்தனாயிடுவார் இவர் அபராஜித்தனாக இருக்க யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது தோற்கடிக்க முடியாது வெற்றிகளில் யாராலையும் அவரை அவரை வந்து தோற்கடிக்கிறதுன்னு அர்த்தம் யாரும் பகவானை தோற்கடிக்க முடியாது அவர் தான் அவர் வெற்றி ரூபமாக இருப்பார் எவர் சக்சஸ் பர்சன் Never Failure Person. We are <laughs> now and then success and failure. We are facing uh, success and failure now and then. Now, we will experience our success <laughs> and failure. Our success <laughs> is not yet. Our success is never-failure person. He is called Aparajitaha. English in English. Aparajitaha. Now, there is a piece of paper. ூப்ியூர் விஷமூமூர்மூ அனைமூர்த்தி ரவியூர்த்தி ஒரே மூர்த்தி ஸ்லோகம் மூர்த்தி விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி அமூர்த்திமான் அனைகமூர்த்தி சதமூர்த்தி ஏ ஆறு மூர்த்தி வந்திருக்கு மூர்த்தி நான் நினைக்கிறேன் மூர்த்திங்கிற சப்தம் ஸ்திரீலிங்கம்னு நினைக்கிறேன் மூர்த்தி மூர்த்தி மூர்த்தையாக ஹரி புல்லிங்கம் மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் ஓகே சில சமயம் அது சேர்ந்தாலும் மாறும் இருக்கணும் படிப்போம் பாஷ்யம் படிப்போம் விஸ்வமூர்த்தி அசிய சர்வாத்மகாத் இட விஸ்வமூர்த்தி விஸ்வமூர்த்தினா விஸ்வமூர்த்தினா விஸ்வரூபா விஸ்வமேவ மூர்த்தி அஸ்ய முதலில் விஸ்வஸ்மயினமகான்னு படிச்சிருக்கோம் அதே அர்த்தந்தான் வேறு விதமாக சொல்கிறார் சர்வாத்மகத்துவாத் எல்லாவற்றுக்கும் அவர் ஆத்மாவாக இருப்பதால் சகசிரசீரிஷா புருஷான்னு சொல்கிற மாதிரி ஆக விஸ்வம் அசை விஸ்வமேவ மூர்த்தி ஏவங்கிறத நம்ம போட்டுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சமே அவருடைய வடிவமாக இருக்கிறது ஆஹ் பிரபஞ்சமே பகவானுடைய ரூபமாக இருக்கிறது பூமிராப்போ நலோ வாயு ஹம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இயம்மே பின்னா பிரகிரு ரஷ்டதா கீதையில் பகவான் சொல்கிறார் நானே எட்டு விதமாக பிரிஞ்சிருக்கேன் பூமி ஆபா அனலா ஹ ஹம் வாயு புத்திஹி சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் நான் என்னுடைய அபரா பிரகிருதி என்னுடைய பிர பராப் பிரகதி அபராப்பிரகிருங்கிற ஏதோ பூத்தி சர்வீத்ய அஹம் கிருஷ்ணஸ் ஜகத பிரபவ பிரளயஸ்தா மத்த பரதரம் நானிய கிஞ்சி அதி தனஞ்சய ஏழாவது அத்தியாய் ஆஹா வி அசிய இவருக்கு விஸ்வமே மூர்த்தியாக இருக்கிறார் இருக்கிறது எதுனாலேனா சர்வாத்மகா எல்லா எல்லாவற்றிலும் ஆத்மா எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பதால் அதனால் விஸ்வமூர்த்திகின்னு அவருக்கு பேர் ஆகவே விஸ்வமூர்த்தையே நம விஸ்வமூர்த்தையே நம அடுத்தது மகாமூர்த்திக்கு அர்த்தம் சேஷப்பரியங்க அசிய மகதி மூர்த்தி இ மகாமூர்த்தி அதாவது இது வந்து ரங்கநாதர் எல்லா கோயிலையும் அனந்த பத்மநாபன் எல்லாம் சொல்கிறோமே அவரே தான் சேஷ பரியங்க பரியங்கம்னால் கட்டில் பெட்டு போட்டிருக்கோம் இல்லையா கட்டில் அந்த சேஷ பரியங்கம்னு சொன்னால் ஆதிசேஷனையே மெத்தையாக போட்டுருக்கார் கட்டிலாக போட்டு அதில் ஷாயினாக அதில் படுத்துன்ட்ருக்கிற மூர்த்தி மகத்தீ மூர்த்தி பெருஷாக இருக்குது ஸ்ரீ ரங்கநாதரை தான் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்கணும் ரங்கநர் பேரில் ஒரு அுதமான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் சங்கராஜர் ஆதிசங்கர் பண்ணியிருக்கார் ஆ மகதீ மூர்த்திஹி ரொம்ப பிரம்மாண்டமான மூர்த்தியாக இருக்கார் பார்த்தா இந்த வந்து பார்க்குறோமே அனந்தபத்ர சுவாமி கழகம் மூணு கதவு இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது மூர்த்தி பெரிஷாக இருக்குது மகத்தீ மூர்த்தி மகத்தீ மூர்த்தி மகான் மூர்த்திகின்னு போடலை பார்த்துடா இதுலேருந்து ஸ்ரீலிங்கம் தெரிஞ்சுக்கணும் மகத்தீ மூர்த்திஹி மகத்தீ மகத்தியோ மகத்தியா ஸ்ரீலிங்கமாக புல்லிங்கமாக சந்தேகம் வந்து இந்த மாதிரி அவரே போட்டு விட்றாரு வரும் மூர்த்திஹி மகா ம மூர்த்தி இத்தி மகாமூர்த்தி ஆ பெரிய வடிவம் ரூபம் பிரம்மாண்டமாக இருக்கார் பெருமாள் வந்து சேஷசயனம் பண்ணின்னு இருக்கார் அப்புறம் சேஷங்கிறது வந்து பூமியை தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆதிசேஷன்தான் பூமியை தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த ரூபமாக இருக்கிற பூமியாகவும் இருக்கார்னு சொல்ல முடியும் இந்த புரபஞ்சமே ஹோல் பூலோ பூலோ பூகோளம் பூகோளமே பூமி அதை அதை தாங் அதை வந்து அவரே அந்த ரூபமாக இருக்கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறார் அவர் சேஷ சேஷனமும் இவர் தான் சொல்ல சேஷன் வேறு சேஷ சாயி வேறு என்ன சேஷம்னா வேறு ஆதிசேஷன் ஆதிசேஷி ஆ சேஷசாயி அப்போ ஆதிசேஷன் வேறு சாயி வேறு இப்போ அப்புறம் விசாரம் பண்ண ஆரம்பித்தா விசிஷ்டாத்தில ஆரம்பிக்கும் ஆதிசேஷன் ஜீவனாக இல்லை பரமாத்மாவே அவனுக்கு உட்கார்ந்துருக்காரு அதனால் அவருக்கு விசேஷமாக அவர் நித்திய அதெல்லாம் சொல்லி ஆதிசேஷன் சொன்னால் அதெலாம் அவளுக்கு சில இதெல்லாம் இருக்குது ஆதிசேஷன் வந்து ஜீவனில் வந்து பகவான் இருக்கார்னு அர்த்தமா இல்லையா ஜீவன் ஆதிசேஷன் ஜீவன் மகாலக்ஷ்மியே ஜீவன் சொல்கிற போது மகாலட்சுமி ஜீவன் நான் நினைக்கிறேன் எந்த மத்தம் ஞாபகம் இல்லை வடகில தெங்கலையில் இதில் எந்த குரூப் மறந்து போயிடுத்து ஒரு இவர்களில் ஒரு குரூப் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் மகாலக்ஷ்மி வந்து நாராயணனுக்கு சமம்னு ஒரு கட்சி அதுதான் வடகலையோ தெங்கலையோ மறந்து போயிடுத்து எனக்கு வடகலையில் சமங்கிற அர்த்தம்னு நினைக்கிறேன் தெங்கலையில் சமம் இல்லைன்னு இப்படிதான் ஞாபகம் எனக்கு அது நான் கரெக்டாக அப்புறம் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதாவது மகாலட்சுமி ஜீவாத்மாவா பரமாத்மாவுக்கு ஈக்குவலா அப்படின்னா மகாலட்சுமி உத்தம ஜீவன் இந்த ஜீவர்கள்லேயே துவைத்த சித்தாந்த துவைதிகள்லாம் போடுவார் புஸ்தகத்திலாம் அவள் கல்யாண பத்திரிகை எல்லாம் போடுவார் என்ன போடுவான்னா ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தம அப்படிதான் போடுவா பத்திரிகைகள் ஹரி சர்வோத்தம ஹரி சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் வாயுன்னா ஆஞ்சநேயர் அவர் ஜீவோத்தமன் அப்படி போடுவோம் பத்திரிக்கை வாரத்தில் கல்யாண பத்திரிக்கை போட்டாலோ பூனல் பத்திரிக்கை போட்டாலோ எல்லாம் இப்படி தான் போடுவோம் அது துவைத்திகள்லாம் போடுற போது அது இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா சே இப்படி சொன்னால் நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வரும் அதனால் சேஷ பரியங்க அஸ்ய மூர்த்தி அஸ்ய மூர்த்தி சேஷ சாயி ரூப்பேண வர்த்தத்தேன்னு அர்த்தம் இவருடைய வடிவம் பெரிய வடிவம் ஆதிசேஷனில் படுக்கணும்னா எவ்வளோ பெரிய சரீரமாக இருக்கணும் கோயிலுக்குள்ளதெல்லாம் இருக்குது சின்னது ஆதிசேஷன் பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டமான ஆதிசேஷனில் படுக்கணும்னா எவ்வளோ பெரிய சரீரம் இருக்கணும் ஆஹா அப்பேற்பட்ட ரூபமாக இருக்கார் சாந்தாக்காரம் புஜகசயனம் பூஜகம்னா பாம்பு புஜகயனம் சேஷபரியங்காயின அஸ்ஸேதி அசிய மகத்தீ மூர்த்தி இது மகாமூர்த்தி அடுத்தது தீப்மூனமய மூஸ் ஸ்வேத்தைமூர் தீப் அய்திவா தீப்மூ அதாவது தீப்தா தீப்தா மூணு அர்த்தம் சொல்கிறார் தீப்தான்னா ஞானமயி ஞானமயி மூர்த்தி அறிவே வடிவானவர் ஞானமூர்த்திகின்னு அர்த்தம் ஞானமேவ மூர்த்திகின்னு அர்த்தம் ஞானமே மூர்த்தி பகவானோட ரூபம் என்னன்னு கேட்டால் ஞானம் ஞானம் ஞானத்துக்கு என்ன ரூபம் இருக்குது ஞானம்னா புரியிறதா புரியறது இல்லையாண்ணா நாலட்ஜு நாலெட்ஜுனா புரியறதா புரியலையாண்ணா புரிய புரியறதேண்ணா நாலெட்ஜுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது சொல்லுங்கண்ணா சொல்ல முடியுமா அதுதான் ஃபார்ம் நாலெட்ஜுக்கு நாலெட்ஜுனா எனக்கு புரியறது ஆனால் நாலெட்ஜுக்கு என்ன ஃபார்ம் இருக்குதுன்னு கேட்டால் ஃபார்ம் தெரியாது ஏன்னா அந்த கிரணத்தில் விற்பி இருப்போம் மைண்டே மைண்டுக்கே ஃபார்ம் தெரிய மாட்டேங்கிறது மைண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் தாட்டுக்கு என்ன ஃபார்ம்னு கேட்டால் ஆஹ ஞானமயி மூர்த்தி ஆ தீப்தமூர்த்தையே நமஹா ஞானமூர்த்திங்கிறார் அறிவுமயமான மூர்த்திங்கிறது அல்லது இன்னொரு அர்த்தம் ஸ்வேச்சையா கிரகீதா தேஜசி மூர்த்தி தேஜஸ்ஸுங்கிறது ஹிரண்ய கர்ப்பன் அதாவது சமஷ்டி தேஜஸ் சமஷ்டி தைஜச மூர்த்தி தைஜசின்னு போட்டிருக்கு தைஜசி மூர்த்திஹி சர்வஜன் அர்த்தம் ஆம்னீஷியன்ட்டுன்னு அர்த்தம் முதல்ல சொல்கிறது வந்து சுத்த சைத்தன்யம் விவரத்த காரணம் ரெண்டாவதாக சொல்கிறது என்னென்னு கேட்டால் சூக்ம பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் நடுவில் மாயை பற்றி ஒன்றும் கிடையாது காரணப்பிரபஞ்சத்தை பற்றி பேசலை அது இன்பிட்வீன் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும் ஆகையினால ஞானமயி மூர்த்திஹி அப்படின்னு சொன்னால் சுத்த சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் ரெண்டாவதாக சொல்கிறது என்னென்னா சூக்ம பிரபஞ்ச அபிமானி சைத்தன்யம் இன்னொரு பாஷையில் சொன்னால் சகுண சைத்தன்யம் முதல்ல சொன்னது நிர்குண சைத்தன்ய மூர்த்தி நிர்குண சைதன்ய ரூபம் ஸ்வரூபம் ரெண்டாவது சொல்கிறது சகுண சைதன்ய சகுண சகுணஸ்வரூபம் சகுணப்ர மூர்த்தி ரூபம் அப்படின்னு அர்த்தம் அதனால் சகுணமூர்த்தியும் வந்து ஞானம்தானே அறிவு ஆம்னி சர்வஜ மூர்த்தின்னு அர்த்தம் முதல்ல சொன்னது சாமானிய சர்வஜம் ரெண்டாவது சொல்கிறது விசேஷ சர்வஜம் முதல்ல சொல்கிறது கான்ஷியஸ்னஸ் ரெண்டாவது சொல்கிறது ஆம்னிஷியன் அப்படி சொல்லணும் ஆக ஆம்னேஷியன்ட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் கான்சியஸ்னஸ் பை மாயா தமிழில் சொன்னால் உணர்வு இறைவன் இறைவன் உணர்வு இறைவன் உணர்வு அதாவது பேரறிவு வாலறிவு அப்படி சொல்லணும் தமிழ் அப்படின்னு சொல்ல பேரறிவுங்கிறது தீப்தா ஞானமயி மூர்த்தி ஸ்வேச்சையாக கிரகித்தா தைஜசி மூர்த்தின்னு சொன்னால் வாலறிவு வாலறிவுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜன் அர்த்தம் சோபாதிக் ஈஸ்வரன் சோபாதிகம் பிரம்ம அந்த நெருபாதிகம் பிரம்ம முதல்ல சொன்ன தீப்தமூர்த்தி முதல்ல எல்லாமே தீப்தமூர்த்திக்கு தான் சொல்கிறார் தீப்தமூர்த்தி இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாங்கிறார் நீ நெர்குணப் பிரம்மமாகவும் அர்த்தம் பண்ணலாம் சகுண பிரம்மமாகவும் அர்த்தம் பண்ணலாம் நிர்குணமாகவும் சகுணமாகவும் இருக்கிற மூர்த்திக்கு பேர் என்னதுன்னா தீப்தமூர்த்தை தீப்தமூர்த்தி அடுத்தது அமூர்த்திமான் கர்ம நிபந்தனாமூர்த்தி அச நித்தியே இமூர்த்திமான் ரொம்ப அழகாக புதுசு புதுசாக அர்த்தம் வச்சுன்னு இருக்கார் அவர் அதாவது பகவானை ஃபாமாவே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணராகவே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுக்கு கர்மா இருக்கோ அவதாரம்னாவே கர்மத்துக்கு கட்டுப்பட்டு உடம்பு எடுக்கிறாரான் ஜீவர்கள்லாம் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு சரீரம் எடுக்கிறோம் பகவான் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு சரீரம் எடுக்கிறதில்லை ஆகையினால் கர்ம நிபந்தனாமூர்த்தி அஸ் என்ன வித்தியத்தை கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இவருடைய சரீரம் இல்லை ஆகவே இவருடைய ரூபம் எல்லாமே என்னதுன்னா நம்மளை மாதிரி சம்சாரி இல்லைன்னு அர்த்தம் அசம்சாரி மூர்த்தி நம்மளால் சம்சாரி மூர்த்தி நம்முடைய இதெல்லாம் சம்சாரி மூர்த்தி அவர் அசம்சாரி மூர்த்தினு அர்த்தம் அடுத்தது அநேக மூர்த்தி அவதாரேஷு ஸ்வேச்சையோகானாம் உபகாரிணி பஹ்வி மூர்த்தி பஜத இனேக மூர்த்தி அதாவது அவதார சமயத்தில் அவதா உலகத்துக்கு அவத் உலகத்துக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ ரூபம் எடுத்திருக்கார் பகவான் கணக்கே கிடையாது அவதாராக அனந்தாக அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது அவதா நம்ம நினச்சிட்ருக்கோம் தசாவதாரம் தச அவதாரத்தோடு அவதாரம் நின்று போயிடல இப்பவும் அவதாரம் நடந்துன்னு தான் இருக்குது கொரோனா அவதாரம் சாது பரித்ராணம் நல்லவர்களை யாரெல்லாம் வெளியில் போய் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறானோ அவனை நாசம் பண்ண வேண்டியது துஷ்கிருத விநாசா யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து ஒழுங்காக பகவ விஸ்வசாஸ்திரம் பாராயணம் பண்ணிட்டு ஒழுங்காக கிடச்சதை சாப்பிட்டுட்டு பேசாமல் திருப்தியாக இருந்துட்டு பகவான் நினச்சிட்டு இருக்கானோ அவனெல்லாம் சாது பண்ண போகிறது பகவான் கொரோனா ரூபத்தில் வந்திருக்கார் ஆகையினால் அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா உலகத்தில் அக்கிரமங்கள்லாம் அந்நியாயமெல்லாம் கூடி போயிடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்காருன்னு வச்சுப்போமே யாரெல்லாம் இன்டிசிப்ளினாக இருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பண்ண வேண்டியது யாரெல்லாம் டிசிப்ளினாக இருக்கார்களோ அவர்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுக்காகவே இருக்கலாம் ஏன் நினைக்கப்படாது கொரோனா ரூபி நே நமஹா கோவிட் நைன்டீன் ரூபி நே நமஹா அநேக்க மூர்த்தி அதுக்கு தான் சொல்கிறேன் அநேக்க மூர்த்தி எல்லா சகசிர சீருஷா புருஷன கொரோனாவோட தலை மாத்திரம் அது போட்டு இந்த படம் போட்டு எல்லாேருக்கும் மைண்டில் அது போய் உள்ளே உட்காந்துருக்கு எல்லாேருக்கும் இப்படின்னாலே அதுக்கு என்னமோ இப்படி இப்படிலாம் போட்டு அந்த கொரோனாவோட ஃபார்ம் இருக்குது பாருங்கள் அது சின்ன த்ரூண்டுது அதை மேக்னிஃபைஸ் பண்ணி எல்லாம் அதை பெருசாக காட்டின்னு இருக்கா உள்ள அதுக்கு வேறு கலர் கலராக போடுறான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர் அது ஏதோ கார்ட்டூன் போட்டு யாரோ ஒருத்தர் தலையில் மூடி வச்சுட்டான் அதுக்கு பெரிய சண்டை வந்துடுச்சு அவனை பிடிச்சாட்டி கதை குத்து வெட்டு எவ்வளவு மெச்சூரிட்டிங்கிறீங்க ஜனங்களுக்கு அறிவில் சிறந்த தமிழ்நாடு அவ அவதாரேஷு ஸ்வேட்சையா ஸ்வேட்சையான பரேட்சையா இல்லை பகவான் வந்து ஸ்வேட்சையோக உபகாரிணீ உபகாரிணீ மூர்த்தி மூர்த்தி மூர்த்தி மூர்த்தையே மூர்த்திங்கிற பஹ்வீ மூர்த்தி இது பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்ன அதிபுலாங்க பயிர் நிறைய இவர் கொடுத்துருக்க மூத்த நத்தியாக்கிஷா भासस्तस्य வேபப்பாசிஸ்தாத்மயித்திலட்ச ஓகே பஹ்வீ மூர்த்தி ஆக லோக்கால் உல உலகத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக பல வடிவங்களை பஜத்தேன்னா ஸ்வீகரிச்சுட்டுருக்காருன்னு அர்த்தம் ஆகையினால் அவருக்கு பேர் அநேகமூர்த்திஹின்னு பேர் அடுத்தது அவர்த்தம் ஆஹா அநேகமூர்த்தாயே நம அடுத்தது அவ்க்தாயே நம எதீ அனைமூர்வம் அப்படி அயம் ஈதத்தை அவியர் அனைமூர் இருந்தபோதிலுங் எப்படி அனைமூர்விய இவர் பல்வேறு ரூபங்களாக தன்னை காட்டிக்கொண்டிருந்தாலும் ததாபி அப்படி இருந்தபோதிலும் அயம் ஈதா ஏவ ஈதாக ஏவ இவர் இப்படித்தான் உண்மையிலே இவர் எப்படிப்பட்டவர் நவ்வெஜ்யே இது அவ்வியா அதாவது இவர் யார் கண்களுக்கும் புலப்படாதவர் சர்வப்பிரமாண அகோச்சர்த்தம் சர்வப்பிரமாண அகோச்சர வியா எனர்த்தம் என்னது யூ கேன் conceive கன்சீவ் நீ வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் இது வந்து இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ விஷயமாகாதுன்னு அர்த்தம் சர்வப்பிரமாண அவிஷயத்வாத் சர்வப்பிரமாண அகோச்சரத்வாத் ஆகையினால் அவ்வியக்தா அடிக்கடி சாஸ்திரத்தில் பார்க்குறோம் பகவானே சொல்றார் அவ்வக்தம் வியக்திமாப்பண்ணம்மாம் மன்யன்ே மாம் அத்தயாங்கிறார்ீதையில் அதாவது அவமான என்ன வக்தமானவனாக முட்டால் நினைக்கிறாங்கிறார் அபுத்தயா பரம் பாவம் அஜானந்த மமாவயம் அனுத்தமம் ஏழாவது அத்தியாயத்தில் அத்தியாயம் ஒன்பதாம் அாயமும் நே தி அயம் ஈதத்தை இவர் வந்து ஒரு நாளும் இவர் எத்தனை மூர்த்திகளாக காமிச்சான்னு இவனுடைய வஸ்து வாஸ்தவமான ரூபம் எப்படிப்பட்டதுன்னா வாஸ்தவமாக இவர் ஒரு எனது சப்த பிரவருத்தி நிமித்தம் அதாவது வாக்குக்கும் மனசுக்கும் எட்ட மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் நவ் எஜ்ஜது அடுத்தது சதமூர்த்தி நானா விகல்பஜாமூர்த்தயா ிரு சந்தீதி சதமூர்த்தி நானா விகல்பஜாமூர்த்தயா அதாவது ஷதமூர்த்தி பலவிதமான ஒன்றும் வேண்டாம் ஒரே பெருமாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு அலங்காரம் காலம்புரம் ஒரு அலங்காரம் மத்தியானம் ஒரு அலங்காரம் சாயங்காலம் ஒரு அலங்காரம்ன்றாங்க அஹ மூர்த்தையா அதாவது அறிவே வடிவான ஆண்டவனுக்கு பல்வேறு விதமான பௌத்திக ரூபங்கள் இதெல்லாம் அபௌத்திகம் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பகவானுடைய சரீரம் அப்ராக்கிருத சரீரம் அப்ராக்கிருத சரீரங்கிறது வந்து பிராகிருத்தம் இல்லை நம்ம சரீரமெல்லாம் பிராகிருத்தம் ஆகில் ப பகவானுடைய சரீரம் அப்ராக்கிருத்தம் பிராகிருத்தத்துக்கு அப்பாற்பட்டது அபௌத்திகம் அப்ராக்கிருத்தம் அபௌத்திகம் பௌத்திகத்துலாம் வராது ஆகையினால நூற்றுக்கணக்கான மூர்த்தியாக காமிச்சுன்ருக்கார் சதமூர்த்தி விஸ்வாதிமூர்த்தி எத அதான இது வரைக்கும் சொன்னது விஸ்வாதிமூர்த்தம் எத அத்தான இப்படி சதானனஹான்னா அந்த சதம் சதங்கிறது இந்த சதம்ங்கிற சப்தத்துக்கு சஹசிரங்கிற சப்தத்துக்கெல்லாம் கவுண்ட்லஸ்ஸுன்னு அர்த்தம் எண்ணற்ற அப்படின்னு அர்த்தம் நூறுன்னு போடப்படாது நூறு ஆயிரம்லாம் எழுதப்படாது நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத ஜானத்தை வச்சுண்டு ஆகையினாலும் இங்கே சதசப்தம் சஹசிரசப்தம் எது வந்தாலும் அசங்கியார்த்தே சதசப்தா அப்படின்னு அர்த்தம் கவுண்ட்லஸ்ஸுன்னு அர்த்தம் எண்ணட்ர தமிழ சொன்ன ஆ நிறைய விளக்கங்கள் கொடுக்குறார் இவர் நந்திருஷேப்புஷா பசிய கஷனை ஹிரதா மனிஷா மனசா அபிப் எஜேன விதூரமூத்தே வேதமந்திரங்கள் எல்லாம் மேற்கோள் காற்றர் அப்புறம் அடுத்தது சத்தனம் பார்த்துட்டோம் இல்லையா சன ஆனன முகம் நர்த்தம் சத்தன சகசிரா சகசிரஷா புருஷா சகசிராட்சசுறோம் இல்லையா கஜம் நானை ஆனம் யானை முகம் அஹ ஆன அப்படின்னா விஷ்வாதிமூர்த்தி எத அத்தவ சதானனஹா அதாவது இதில் என்ன சொல்கிறார் இந்த சதமூர்த்திங்கிறதுக்கு அர்த்தம் பல்வேறு வகையான விதவிதமான ரூபங்கள் இப்போ கொசு கொரானா இருக்க இந்த ரூபம் ஹியூமன் ஃபார்ம் எல்லா ஃபார்மும் அந்த கான்ஷியஸ்னஸ்ல சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கான் அந்த அந்த தூயை உணர்வில் எல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வு தான் எல்லாவற்றிலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அதுக்கு பேரு சதமூர்த்தி அப்படிங்கிறார் ஆக இங்கே என்ன சொல்கிறார் நீங்க என்ன பண்ணணும் எல்லா ரூபங்கள் வழியாகவே சைத்தன்யத்தை தான் பார்க்கணும் எப்படி எல்லா ஆபரணத்துலையும் ஸ்வர்ண தரிசனம் பண்ணணுமோ அதே மாதிரி சர்வ சர்வ வஸ்துக்கள்லேயும் சர்வ நாம நீ வந்து சைத்தன்யத்தையே தரிசனம் பண்ணணும்னு அர்த்தம் சைத்தன்யத்தையே தரிசனம் பண்ணணும் எப் சைதன்ய திருஷ்டி தான் முக்கியம் அத்வைத திருஷ்டி தான் பிரதானம் துவைத திருஷ்டி வேண்டாம் துவைத திருஷ்டி சம்சாரஹேத்து விக்ஷேபேத்து சஞ்சலஹேத்து அத்வைத திருஷ்டி சாந்தி ஹேத்து பரமசாந்தி ஹேத்து ஆகையினால அத்வைத திருஷ்டியே பண்ணுங்கோன்னு அர்த்தம் இருக்குது அதில் இந்த சதமூர்த்தியில் இனி அடுத்த நாம அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் தொண்ணூற்றி ஸ்லோகம் லோக்க மாதவோ பரமா சீதீயேதேத வித்தமேவ இது ஸ்ருதேக ஏகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அத்வைதங்கிறார் பரமார்த்தத்தா உண்மையில் பகவானுக்கு சஜாத்திய சஜாத்தியன்னா ஒரே குரூப்பு பிஜாத்தியன்னா டிஃப்ரெண்ட் குரூப்பு ஸ்வகத பேதன்னு அர்த்தம் உடம்புலேயே இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பகவானுக்கு பார்ட்டுங்க கிடையாது பகவான் வந்து வேற குரூப்லேயும் கிடையாது எல்லாமே எல்லா பேதங்கள் அனைத்திலும் அபேதம் வியாபிச்சிருக்குங்களோ படிச்சுட்டு இருக்கோம் நீ என்ன பேதம்னு சொல்லு வாழை மரமும் தான் தென்னமரமும் பகவான் தான் அமெரிக்கனும் பகவான் தான் ஆப்ரிக்கனும் பகவான் தான் இந்தியனும் பகவான் தான் ஏஷியனும் பகவான் தான் சைனீஸ்க்கு அவனும் தான் எல்லோரும் சைத்தன்யம் வியாபிச்சிருக்கு எல்லாம் மாயாமைக்குமே ஒன்று ஒன்று சண்டை போட்டுருக்கு வந்து நீ தான் நீ தான் கொரோனாவை அனுப்பிச்சே அப்படின்னு வேண்டியது அப்புறம் வந்து இவங்கிட்ட கேட்க வேண்டியது நீ எப்படி அவன் கிட்ட அவங்ககிட்ட எப்படி நீ மிசைல் வாங்கலாம் நீ மிசைல் வாங்கின அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணு மிசைல் வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட்டு நான் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன் யாரோ போட்டு வச்சுருக்கான் கவர்மெண்டில் போட்டிருக்கான் அப்போ உடனே நீ வந்து நீ எங்கூட ஒத்து போகணும்னா அவங்ககிட்ட நீ மிசைல் வாங்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் என்ன சண்டேன்னா மாயா மகிமா எல்லோரும் என்னென்ன எல்லாம் தொய்யி மயிச்சாநிய திரைகோ விஷ்ணு அமெரிக்காவுக்கு பகவான் வேறு அமே ஆப்பிரிக்காவுக்கு பகவான் வேற எல்லாம் ஒன்றுதானே அது அவங்களுக்கு தெரியாது இல்லை இல்லை எல்லாம் இதெல்லாம் சொல்லி ஏமாத்திறாங்க எங்களை நாங்கள் அவங்க வேறு தான் என்ன பண்ண முடியும் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகதபேத விநிர்முக்துவாத் ஏக்க பரமார்த்தத வியாபகாரிகேதா திருஷ்யத்தை பகவானுக்கு என்னெல்லாமா வச்சுன்னு இந்த கையை பாருங்கோ கண்ணை பாருங்க சுவாமியோட கண்ணை பார்த்தேளா எப்படி இருக்குது பாருங்க அப்படியே இந்த அப்படியே இந்த கண்ணுக்கு கீழே பாருங்க எப்படி இருக்குது இப்படிலாம் சொல்கிறா பார்த்தேடா எல்லாம் வர்ணிக்கிறத கேட்கணுமே திரும்ப பார்த்தேளோ நன்னா அனுபவிச்சாளா பார்த்திடலையே அப்படின்னு அப்போ தான் அங்கேருந்து ஒரு கரப்பாம்பூச்சி ஓடு பரவாயில்ல அதை பார்க்கக்கூடாது கரப்பாம்பூச்சியும் அவர் தானே என்ன கருப்பாம்பூச்சி பகவான் வேஷ்டியெல்லாம் கட்டி வச்சுருக்கான் ரொம்ப நாளாச்சு எடுக்கவே இல்லை அதுக்குள்ளே ஒரு எளிய குடும்பம் நடத்தின்னு இருக்கு பெருமாளோடய பஞ்ச என்ன இல்லை அதுக்குள்ளே இதே நடத்தியிருக்கு யாருக்கு தெரியும் என்றைக்கே ஒரு நாளைக்கு ஒரு தான் எடுக்கிறது வஸ்திரத்தை பரவாயில்ல அதுவும் பகவான் தானே பகவான் அங்கே இருக்கார் அப்படி சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிதான் அந்த அதோட தலையும் யார் சகசிரசீருஷா புருஷா சொல்லிக்க வேண்டிதான் ஆஹ ஏகா சைத்தன்ய ரூபேணன்னு போட்டுக்கணும் ஆஹ ஏகமேவோ அத்வித்தீயம் இது ஸ்ருத்தே ஸ்ருதி சொல்லியிருக்கு அதனால் என்ன பண்ண ஏகஸ்மை நம நை கஸ்ம நம கவாய நம கஸ்மை நம எஸ்மை நம தஸ்மை நம எல்லாம் வரும் இப்படி தான் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியும் இது பாருங்க ஓ ஆ இருக்கு எப்படி போக வேண்டியதானே நீ போட்டு நீ போடணும் வந்து ஆகிடுத்து பாருங்க இந்த பாருங்கோ ஏகஸ்மை நம நைக்கஸ்மை நம சவாய நம காயநம கஸ்ம நம யஸ்ம நம தஸ்ம நம பதமனுத்தமாய நம பதாயனுத்தமாய நம அப்படிலாம் உண்டு ஆஹ இது நாமாவா சொல்கிறது எப்படி இருக்கும்னா கம் நமனால் சொல்ல முடியும் காயநம கஸ்ம நம காய கஹா கவுகே கம் கவுகாண்ட கஸ்மைதான் சொல்லணும் ஆனால் இங்கே காயன்றிருக்கு ஆர்ஷப் பிரயோகம் எல்லாம் பார்ப்போம் அது வேறு எதா ரூபம் சொல்லணும் அடுத்தது அடுத்தது என்னது இருக்கை நைக்க மாயையூபா நைக்கா இந்திரோ மாயாபி புருப்ப ஈயத்து श्रुते मदद एक नम इप नईकनवा तमिल पाड़ों मारे मयया बहु रूप मानारूपा बवती तस्मा नानूपा पशव बहु रूप तस्मा बहु रूप सबद्ध्य வேதம் சொல்கிற வாத்தியாரெலாம் சொல்கிற என்ன அர்த்தம்னா பகவானே நீ பல விதமாக இருக்கே அதனால் எனக்கு நிறைய பசுமாடு கொடுக்கும் அவ்வளோதான் நானா ரூபாக பவந்தி தஸ்மாத் நானா ரூபாக பசவா பகுரூப்பாக பவந்தி பசுமாடு எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது எனக்கு பசுமாடு வேணும் எனக்கு பால் வேணும் பால்லேருந்து தயிர் மோர் நெய் வெண்ணெய் எல்லாம் வேணுமே ஆக என்னால் தஸ்மாத் பகுரூப்பாக பவந்தி தஸ்மாத் பகுரூப்பாக பசவா எனக்கு வேணும் சமிருத்தி பசுக்களெல்லாம் நன்னா விருத்தி ஆகட்டும் இந்த பசுக்கள் விருத்தி ஆகிறதுங்கிறது சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷம் பசுக்கள் விருத்தியாக ஆக க்ஷேமம் எவ்வளோ தூரம் பசுக்கள்லாம் விருத்தி ஆகிறதோ அதெல்லாம் க்ஷேமம் விருத்தியாக விருத்தியாக அடிமாட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாம் பார்ப்போம் அது இருந்து அப்படியே இது பண்ணிட்டு போக வேண்டியது தான் அங்கேயும் இங்கே இருந்துட்டு அதுதான் கோயில் மாடும்பாங்க விட்டுருவாங்க அது வாட்டுக்கு ஊரை சுற்றிகிட்டே இருக்கும் வார வசல் நின்று அப்படியே ஒரு நாளைக்கு எங்கேயாவது போய் நின்று இருந்து சரீரத்தை விட்டுருவோம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த பாம்பெல்லாம் தன்னுடைய சரீரத்தை விடுறதுன்னு அதுக்கு அழகாக தெரியுமா தனக்கு மரணம் வரப்போகிறதுன்னு என்ன பண்ணுமா அது வந்து மரத்து மேலே எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒருத்துல உட்காந்து நிடுவோம் ஒன்றும் சாப்பிடாதான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாதான் நீங்கள் எடுத்து பிடிச்சின்னு வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது என்ன ஒன்றும் பண்ணாது கூட பேசாமல் இருக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் பண்ணா பேசாமல் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா அது திரும்ப போயிடும் போய் இப்படி அங்கேயே இருந்தோம் அப்படியே பேசாமல் தியானம் பண்ணிட்டு சரியாக விட்டுரும் பகவான் இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் குரங்கு அப்படிதான் குரங்கு சாகிறது யாருமே பார்க்க முடியாது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அதுக்கு த முடிஞ்சதுன்னா அதுக்கு பிராயோபவேஷம் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கும்போது அதே பண்ணிவிடறது ஆராயோபவேஷம்னா அது டைம் இதாகிடுதுன்னு சொன்னால் ஒன்றும் சாப்பிடாது தண்ணி ஒன்றும் குடிக்காது பேசாமல் உட்காந்துட்டே இருக்கும் அப்படியே சரி சரி தொற்று பகவான் அதுக்கு இன்ஸ்டிங்டாக கொடுத்துருக்கார் நம்ம பிளான் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு பேர் பிராயோபவேஷம்னு பேர் சாஸ்திரத்தில் பிராயோபவேஷம்னா வடக்கை பார்த்து உட்காந்து தண்ணி கூட குடிக்கிறதில்ல பேசாமல் உட்காந்துன்னு தியானத்துலேயே இருக்க வேண்டியது வடக்கிருத்தல்னு சொல்லுவார் தமிழில் பேசாமல் இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது அப்படியே சரீரம் போகிற வரைக்கும் பேசாமல் இருக்க வேண்டியது தியானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தானாக போயிடும் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணும் சரீரம் தானாக போயிடும் ஆக மாயையா பகுரூபத்துவாத்து நைக்கஹா ந ஏக்கஹா மாயினால் பகுரூபமாக இருக்கார் அது இடையில் அதை மாயினால் பகுரூபமாக இருக்கார் அதுக்கு பிரமாணம் என்னென்னா இந்திரோ மாயாபிப்பு ரூப ஈயத்து இந்திரஹான்னா இங்கே பகவான் மாயாபிகின்னா அவருடைய மாயாசக்தினால பலவிதமான ரூபங்கள்னால் ஆகிறார்னு சொல்லியிருக்கு அந்த ஸ்ருதியை கோட் பண்ணுறார் அடுத்தது சவஹா சவஹான்னா யாகத்தில் கொடுக்குற ஹவிஸ்ஸுக்கு பேர் பூஜைக்கு பேர் சவஹா சோமஹா எத்தனை அபிசூயத்தே सहा सह अधर शव सोम यूयत शव एं यागर गो புருப்பகா தான் அதாவது சோமஹா ஸ்லோகத்தில் இதில் எப்படி இருக்குது இந்த சோமஹா எத்தனை அபிசூயத்தே அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இவர் சோமாக்கியா லதாவிசேஷா சோமக்கொடி அனை கூட ஒரு தீட்சிதற்காம் இருக்குது இங்கே சோம நான் வளர்த்தின்னு இருக்கேன் அங்கே கோவிந்தபுரத்தில் அந்த சோமலதா அது வந்து சோமலதா சூய தேன்னால் கண்டிய தேய் கண்டிய தேன்னு சொன்னால் ரசார்த்தம் இங்கே வந்து சூய தேங்கிறதுக்கு அபிசூய தேங்கிறதுக்கு கண்டிய தேன்னு எடுத்துக்கிறார் கண்டிய எதுக்கு நான் பிழியிறது அந்த சோம பிழிஞ்சு அந்த ஒரு வெசலில் அந்த அதனுடைய ஜூஸ் அதை விட்டு வைக்கிறது அது வந்து யாகத்தில் அதை रसार्थम अभिषवे எிறே ரம் அவ புண் அபிஷவே அமது பும்சிசா ஹ இத்தய சோமயாத்மக்கவ இோமீ சோமையகம்மா இருக்காருன்னு சோமயமாக இருக்கிறார் யோ வை விஷ்ணு யாவரு மந்திரங்கள்னா அவரை தான் சொல்கிறது ஆக சோமா எத்த அபிசூயத்தே சத்வரா சவஹா சோ எந்த யாகத்தில் சோமக்கொடியானது பிழியப்படுகிறதோ அந்த யாக ரூபமாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இதில் தான் சவனம்னு வந்தது சவனம்னால் பூஜான்னு அர்த்தம் பிராத்த சவனம் சாயம் சவனம் மாத்தியந்தினகும் சவணம் சவனம்னா மார்னிங் ஒர்ஷிப் அதாவது ஒர்ஷிப்னு அர்த்தம் மார்னிங் ஒர்ஷிப்புக்கு பிராத்த சவனம் ஈவினிங் ஒர்கிப்புக்கு இது பூஜைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் எந்த யாகத்தில் சோமக்கொடியானது பிழிஞ்சு எடுக்கப்படுகிறதோ அந்த யாக ரூபமாக இருக்கிற பகவான் அதனால் சவாயனமஹா சவாயனமஹா அடுத்தது இங்கே வந்து ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு ஏகோ நாய்கிம் எல்லாம் இருக்குது கஹாங்கிறது இப்போ இருக்குது நாம இந்த கஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லு கஷப் சுக வாச்சக தினஸ்தூயத்தீ கஹா கம் பிரிஸ்ரு கஷப்தா சுக வாச்சகா கஹான்னா என்ன அர்த்தமானா கஹான்னா யாருங்கிறது கிராமரில் படிப்போம் கஹா கௌ கே கம் கௌ கான் அப்பட படிப்போம் இங்கே என்ன சொல்கிறார் கஷப்தா அது ஒரு சப்தம் ஓரெழுத்துச் சொல் கஹாங்கிறது ஓர் ஏகாட்சரேஷ அக்கார அப்படி ஏகாட்சரில் கஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்ன சுகவாச்சக சுகம்னு அர்த்தம் தின ஸ்தூயத்தை தினஸ்தூய ககா சுகவாச்சகூப்பேண ஸ்துதிக்கிரியத்தை ஹே பகவானே ஆனந்தமானவனே அப்படின்னு சொல்லி தேனங்கிறதுக்கு தேன சுகவாச்சக்கேன சுகவாச்சக்கேன ஸ்தூயத்தை ஹே பகவானே காயநம அப்படின்னு சொன்னால் ஆனந்தமானவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் காயநம கஹாவோட காய அப்படி வந்திருக்கு காயன் காய காயநம அதுக்கு பிரமாணம் காட்டுறார் கம் பிரம்ம சாந்தோக்கிய உபனிஷத்து கம் பிரம்மா கம் பிரம்ம அப்படின்லாம் வந்திருக்காங்க அதில் கங்குறத்துக்கு சுகங்கிற அர்த்தத்தில் பிரம்மான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஸ்ருதியை ஸ்ருதிப்பிரமாணத்தை ஒரு ஒரு இடத்துலேயும் காண்பிச்சு நான் சும்மா சொல்லலை இது என்னோடய கல்பனை கிடையாது ஸ்ருதியில் இருக்கு அதை எடுத்து சொல்கிறேங்கிறார் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அடுத்ததாள் தான் அடுத்தது சர்வ புருஷார்த்த ரூபத் பிரம்மை விசாரியமிதி பிரம்ம கிம் பிரம்மனுக்கு என்ன பேருனா கிம் கிம்னு பேர் யாரோ ஒரு டாக்டர் இருக்கார் அரவிந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு பேர் கிம்னு பேர் ஹிந்து என்னமோ பேர் அப்படி வச்சுட்டு இருக்கார் கிம்னு பேர் இப்போ தான் புரியது என்ன கிம்முன்னு வச்சுருக்காரு நினச்சிருந்தேன் இன்றைக்கி தான் புரிஞ்சது எனக்கு அன்றைக்கி இந்த ஞாபகத்துக்கு வரல விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இப்படி இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வர கிம் இன்னொரு கிம் இருக்கான் இல்லையா அவன் கிம் அவன் ஆ அவன் கிம் பத்த அவன் தான் நார்த் கொரியாவோட அதிபர் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு ஆஃபீஸரோட பேசின்னு இருக்கேன் பேசின்ட்டு அவரை என்ன பண்ணுறா வாங்கும்னு கூட்டிகிட்டே போகிறான் கூட்டிகிட்டு போகிறத யாரும் அனுப்பிச்சிருந்தேன் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறபோது திடீர்னு அந்த தரை இருக்க அப்படியே திறக்கிறது திறந்தோடனே அவன் விழுந்துட்டான் உள்ள ஒரு பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துவிட்டார் அது மூடி நிறுத்தும் அவ்வளோ நல்லவர் பெரிய ஆஃபீஸர் அவர் ரெண்டு பேராவது போட்டால் தான் அவனுக்கு சந்தோஷம் அப்பேற்பட்ட மூர்த்தி பகவானோடய அவதாரம் அவன் பேர் கிம் கிம் ஆஹா என்ன சொல்கிறார் கிம்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் பிரம்மங்கிறார் கிம்முக்கும் பிரம்ம முகா கஹான்னா அதுக்கும் பிரம்மன்னார் இப்போ கிம்முன்னா பிரம்மன் என்ன கிம்முக்கு போய் பிரம்மன்னு சொல்கிறாளே அப்படின்னா பிரம்மனைத்தான் என்ன என்னன்னு கேட்கணும் குதா ஜா தா குத யம் விசி அப்படின்னு வேதத்தில் அதனால இங்கே என்ன சொல்கிறார் கிம்கிறத கஸ்மை நமஹா அப்படித்தானே படிக்கிறோம் கிம்கு தானே இது இந்த நாம இதான் காயநமகா கஸ்மை நமஹா காயநம பார்த்துட்டோம் கஸ்மை நமான்னு பார்க்குறோம் இன்னும் எத்து தத்து இருக்குது அதுக்கு எஸ்மை நமகா தஸ்மை நமஹா வரப்போகிறது இப்போ இங்கே என்ன சொல்கிறார் சர்வ புருஷார்த்த ரூபத்வாத் எல்லாருக்கும் பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது என்னது பிரம்மந்தான் பிரம்மன் தான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையில் லட்சியம் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன சு ப்யூர் ஆனந்தத்தை புரிஞ்சிக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம் அதனால் அதை விசாரம் பண்ணணும் வாட் இஸ் ப்யூர் ஆனந்தா அப்படின்னு என்கொயரி பண்ணணும் அந்த என்கொயரி பண்ணுற ரூபமாக அவர் இருக்காராம் அதனால் கிம் பிரம்மா பிரம்மைங்கிற பதத்துக்கு கிம் அப்படின்னு போட்டு ஆக பிரம்மனுக்கு பேர் பிரம்மனு கிம்கிற சப்தத்துக்கு இறைவனு பேர் எப்படி கிம் கிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாமா பிரம்ம கிம் பிரம்ம நாம கிம் அப்படின்னு கேட்கணும் இப்போது தைத்திரியோபனிஷத்தில் படிக்கிறோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு படிக்கிறோம் சங்கராச்சாரர் கேள்வி கேட்குறாரு மூணு கேள்வி கேட்குறாரு இதில் பிரம்மவிதாப் பிரமதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறத மூணுத்தையும் வச்சுட்டு யோவேதன் நிகிதம் குஹாயாம் பரமேவியோமன்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா அது கூட இல்லை பிரம்மவிதாப்னோதி பரம் அந்த ஒரு வாக்கியம் எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது பிரம்மவிதாப்னவதி பரம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் அந்த ஒரு சென்டென்ஸில் கொஸ்டின் மூணு பண்ணுற பிரம்மவித்து பரம் ஆப்னோத்தி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் மோட்சத்தை அடைகிறான் பரம் ஆப்னோத்தி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பேர் சூத்திர வாக்கியம் பிரம்மவிதா புனோதி பரம் அப்படிங்கிறது சூத்திர வாக்கியம் இந்த சூத்திர வாக்கியத்தை எப்படி அர்த்தம் என்ன அர்த்தம்னு சொல்கிறது ததேஷாபியுக்தாவுக்கு முன்னால் அவர் கேள்வி போடுறார் கிம் தத் பிரம்ம கதம் தசிய வேதனம் கா நாம பரப்பிராப்தி பிரம்மம் என்றால் என்ன அதை அறிந்து கொள்வது என்பது என்ன எப்படி அறிந்து கொள்வதால் கிடைக்கும் பரப்பிராப்தி என்பதனுடைய பொருள் என்ன பிரம்மம் என்றால் என்ன அறிந்து கொள்வதென்றால் எப்படி எப்படி அறிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது அறிந்து கொள்வதால் கிடைக்கும் அறிந்து கொள்வதால் கிடைக்கல பரப்பிராப்தி என்பதன் பொருள் யாது அப்படின்னே ததேஷா யுக்தா அதுக்கு தான் விளக்கம் சொல்லப்போகிறது சத் கிம் தத் பிரம்மாக்கு பதில் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா கதம் தசிய வேதனம் யோ வேதனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் கா நாம பரப்பிராப்தி சோஷ்ணுதே சர்வான் காமான் சா பிரம்மணா அப்படி அர்த்தம் சொல்கிறார் அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் சர்வ புருஷார்த்தத்வா நம்ம ஹோல் எஃபர்ட் லைஃப்பில் எதுக்கு போடணும்னா நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்காண்ணா இல்லை ஊரில் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கா இல்லை நிறைய புண்ணியம் பண்ணுறதுக்கா இல்லை இந்த பிரம்ம ஜானத்துக்கு தான் இந்த பிரம்ம ஜானத்துக்கு தான் ஹோல் எஃபர்ட் லைஃபே கொடுக்கணும் வாழ்க்கையே பிரம்ம ஜானத்துக்காக பரம புருஷார்த்தமாகிய கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அதனால் கஸ்மை நமஹா கஸ்மை நமகான் இருக்குது நாமாவளி ஆனால் அந்த கஸ்மைக்கு ரூபம் பூர்ண ரூப் முதல் பிராத்திபதிக்கம் என்னென்னா கிம் கிம் நமஹான்னு சொல்ல முடியாது அந்த கிம்கிறத சதுர்த்தி பக்தியாக மாற்றி அந்த சதுர்த்தி பக்தியில் கஸ்மை நமஹான்னு போட்டிருக்கார் ஆனால் கிம் நமகான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது சாஸ்திரப்படி கோ நமகா கிம் நமஹா அப்படின்னு சொல்லலாம் ஆகம சாஸ்திரங்களை அது அதனால் அதுக்கு சதுர்த்தி வக்தியில் போட்டு தான் சொல்லணும்னு இல்லை ஆனாலும் சதுர்த்தி பக்தியில் போட்டாச்சு அது போட்டிருக்கு நாமடி அப்படி பழக்கத்தில் இருக்குது அதனால் அகமசாதி எல்லாம் அம் நம ஆம் நமஹா இம் நமஹா ஈம் நம ஊம் நமஹா ஊம் நமஹா இதெல்லாம் மந்திரசாஸ்திரம் அப்படி சொல்கிறது தப்பு கிடையாது ஆய நம ஈய நமஹா ஊய ஊயாய நம அப்படிலாம் சொல்ல முடியாது ஆயாய நமஹ ஆயாய நமஹ ஈயாய நம ஈயாய நம அப்படிலாம் சொல்லக்கூடாது அம் நம ஆம் நம இம் நம ஈம் நம ஊம் நம ஊம் நம ரும் நம ரும் நம லும் நம லூம் நம ஏம் நம ஐம் நம ஓம் நம ஔம் நம அப்படி சொல்லுவோம் கம் நம கம் நம கம் நம கம் நம ம் நம எல்லாம் இருக்குது எல்லாம் உடம்பில் அவயவங்கள்லாம் ஒன்று ஒன்றுலேயும் இது பண்ணணும் மாத்திருக்கா நியாசம்னு பேர் உடம்பு ஹோல் பாடி இதெல்லாம் நான் டீச் பண்ண போகிறேன் உபாசனா சாஸ்திரத்தில் ஹோல் பாடியிலேருந்து கால் வரைக்கும் அதெல்லாம் நியாசங்கள் ஒரு ஒரு ஹோல் பாடியே வந்து என்னதுன்னா அக்ஷர சரீரம் மந்திர சரீரம் மாத்திருக்கா சரீரம்னு பேர் இப்படி எல்லாம் சம்ஸ்காரம் பண்ணணும் சரீரத்தை இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம படிக்கலாம் விஷ்ணு ஜெஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைக்கூப்பை நமாருஷோத்தமம் நமோஸ்தனந்தய சகசிரமூர்த்தே सहस्र पाक्षिशरो सहस्रना पुषा शाते सहस्रकोटियुगधारिणे नम गोविंदनाम संकर्तनम सद्गुनाथ महराज की